குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அறிவால மனிதனுக்கு சிறப்பு இருக்கு சாஸ்திரம் படிக்கணும் நம்மளா படிச்சா ஒன்னும் புரியாது ஒரு பெரியவங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்ப அது குரு தேவை அப்ப குரு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பார்க்கிற போது நீ உடம்பு இல்ல உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் அப்படின்னு சொல்லி எப்படி இந்த உடம்புக்கு துணி இருக்கோ உடம்புக்கு மாலை கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கோமோ அப்படி உயிருக்கு உடம்பு இருக்கு உயிருக்கு மனசு இருக்கு உயிருக்கு உடம்பு இருக்கு உயிர் வேற மனசு வேற உடம்பு வேற நாம வேற டிரெஸ் வேற ஆபரணம் வேற கண்ணாடி வேற அப்படி புரிஞ்சுக்கணும் அது மாதிரி உடம்புக்குள்ள உயிர் இருக்கு எப்படி இந்த நாங்க எல்லாரும் என்ன சொல்றோம் சாமி வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது வீடு கட்டுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறோம் ஆனா உயிருக்கு மனித உடம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் தான் சில பேருக்கு மரத்தடியிலேயே வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கலாம் பிளாட்ஃபாரத்திலேயே கூட இருக்கலாம் ஆனா ஹியூமன் பாடி இஸ் சோ வேல்யூ பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஆனா அவனுக்கு மனித உடம்பு இருக்கு ஆகையினால உடம்பு மனித உடம்பு கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது ஜென் தூணாம் நலஜன்ம துல்லபம் ஆனா இந்த மனுஷ உடம்பை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அதுக்கும் ஒரு கருத்து சொன்னேன் போன வாரம் நம்ம நல்ல காரியம் பண்ணும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் உலகத்துக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம இந்த உடம்பு எதுக்காக கடவுள் கொடுத்துருக்காருன்னா நம்முடைய அறிவு திறமை மனசுல இருக்கிற நல்ல குணங்கள் உடம்பு இதை வச்சு உலகத்துக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ நல்லதை செய்யணும் அதுக்குத்தான் பரோபகாரம்னு பேர் அந்த பரோபகாரத்தை கடைபிடிக்கிற முறைக்கு பேர் தான் தர்மம்னு பேர் அதுக்குதான் அறம்னு தமிழ்ல பேர் புண்ணியம் பண்ணிண்டே இருக்கணும் புண்ணியத்தை அது நிறைய பேருக்கு தெரியாது எந்த அறிவோட கும்பிட்டா யோஜனம் கிடைக்கும் அந்த அறிவோட கும்பிட்டா தான் கிடைக்கும் இதோட நான் நிறுத்திக்கிறேன் அறிவால் மனிதன் சிறந்தவன் அறிவை வளர்ப்பதற்கு அறிவை பரப்புவதற்கு அறிவை நன்றாக தனம் தூங்கி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இந்த உடம்புல நிரந்தரமா தூங்கிடுவோம் தூங்கித்தான் ஆகணும் அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு இடம் இருக்கும் பூமியில வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே ஆ அதுக்குள்ள நம்ம நல்லதெல்லாம் பண்ணிட்டு போகணும் இந்த உலகத்துல அக்கிரமம் பண்ணிட்டு போகக்கூடாது சாகிற போது சந்தோஷமா சாகணும் சாகிற போது சந்தோஷமா சாகணும்னா தனம் தூங்குற போது சந்தோஷமா தூங்கணும்